நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சாத்புரா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது இரண்டு ஹங்கேரியின் தலைநகரம் புத பெஸ்ட் மூன்று பீம்ஸ்டெக் குழுவில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை ஏழு இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்த டென்னிஸ் வீராங்கனை யார் இரண்டு யுனெஸ்கோவின் தலை தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது மூன்று சர்வதேச தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி